இங்கே வேறூர் அன்பர்கள் ஆறு காட்டு அன்பர்கள் பகுதியில் இருக்கிற அன்பர்கள் எல்லாம் வர திருவண்ணாமலை அன்பெல்லாம் வர கிடைத்தது இந்த பேட்டிற்கெல்லாம் காரணமாக இருக்கிற பெருமானுடைய திருவருள் நம்முடைய குருமூர்த்தியுடைய திருவடி நிதல் வந்திருக்கின்ற பெருமக்களுடைய எல்லாருடைய திருவடிகளுக்கு வணக்கம் கூறி மணி இனி நாம் மானக்கஞ்சாரர் என்ற அந்த நாயன்மாரை பற்றி சிந்திக்க இருக்கிறோம் வழக்கமாக நான் சொல்வது தொகையிலே என்ன சொல்ல திருத்தொண்ட தொகையிலே நம்முடைய எப்படி அறிமுகப்படுத்துகிறார் சுந்தர பெருமான் என்றால் அருமையா ஒரு ஒரு வரியில அறிவுப்படுத்தி மலைமலிந்த தோல்வாரல் என்று சொன்னார் மலைமலிந்த தோல் மானக்கஞ்சாரர் அவருக்கு தனியா மனம் சொல்ல எஞ்சாத வாத்தாயர் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லி அவரோடு இணைத்து தாயனாயனையும் இணைத்து அறிவாட்டி அறிவர்கள் பெயரை சொல்லாமல் அவருடைய சிறப்பு மட்டுமே சொல்லும் உண்டு இப்படி எல்லாம் பல்வேறு விதமாக திருத்த இருக்கிறது என்பதை நாம் எண்ணுகிறோம் இங்கே பெயரை சொல்லி இருக்கிறார் மலைமலிந்த தோல் வள்ளல் ஏன்னா அவர் சேனாபதி குடியில் பிறந்தவர் சேனாபதி குடியில் பிறந்ததுனால அவருக்கு தோல் எப்படி இருக்கணும் கேட்டா அதற்கு ஏற்ற தோல் வலிமை இருக்கணும் எனவே என்ஜிஓர்க்கெல்லாம் பக்தி வலிமை கூறியவர் நம்முடைய மானக்கஞ்சாரருக்கு பக்தி வலிமையோடு கூட உடல் வலிமையும் கூறினார் உடல் வலிமையும் கூறினார் காரணம் அவர் அவரை எடுத்துக்கொண்ட பணியினால சொல்லப்பட்டது ஆகவே மலை மலிந்த தோல் என்று சொன்னார் மலை மலிந்த தோல் மலிந்த இலைமலிந்த வேல் நம்பி எரிபத்தெர்க்கடியேன் கலை மலிந்த சீர் நம்பி கண்ணப்பெருக்கடி ஏன் அது போல மலை மலிந்த தோல்வள்ளல் மானக்கஞ்சாரம் என்று அந்த தமிழ் அப்படி வருது எல்லாம் மலிந்த எலைமலிந்த கலைமலிந்த இப்பொழுது மலைமலிந்த என்று சொல்கிற சரி அப்படியானால் இப்ப எலைமலிந்த படிச்சுட்டோம் கலைமலிந்த படிச்சுட்டோம் மலைமலிந்த மலிதல் மலிதல்னா நிரம்பி இருத்தல் என்று ஒரு பொருள் உண்டு நிரம்பி இருத்தல் ரொம்ப எளிமையாக இருத்தல் இப்ப என்ன பாருங்க ஒரே ஏரிச்சு வெங்காயம் பரவாயில்ல இறங்கிட்டதையா அதே தக்காளி அறங்கிட்டதியா என்ன மலிந்து விட்டது என்று சொல்வார் இந்த மலிதல் என்பது என்னன்னு குறைதல் எங்கும் கிடைத்தல் என்ற பொருள் சொல்லிட்டு ஆனால் இங்கே என்ன பொருள் மலை மலிந்த என்று சொன்னா இங்க மலிதல் என்பதற்கு மலை போன்ற என்ற ஒரு அருமையான பொருள் போன்ற என்பது மலிதல் என்பதற்கு போன்ற அப்ப மலை போன்ற நல்ல வீரர்களுக்கு தோலை சொல்கின்ற பொழுது மலையைத்தான் சொல்லுவார்கள் நம்முடைய கம்பர் பெருமான் குன்று ஒன்றோடு ஒன்று குலவியதன்ன குவிதோளான் யாரு தசரதர தசரனுடைய தோல் கேட்டா இங்க பத்ரிநாத் இங்க வந்து கேதார்நாத் எனவே இந்த குன்று இங்க ஒரு குன்று இங்கே ஒரு குன்று குன்று ஒன்றோடு ஒன்று குழவியதென்ன குவிதோளான் என்று சொல்ல எனவே எல்லோரும் வந்து மலையைத்தான் தோளுக்கு சொல்வது எல்லாரும் பழக்கம் ஆகவே அந்த மரபு நிலை பிழையாதனுடைய சேர்க்கலார் பெருமான் மலை என்று கூறி மலை தோள் அவருடைய உறுப்புகளிலே தோளானது மிகச் சிறப்பான தோல் வீரர்களுக்கு தோல் தான் ரொம்ப சிறப்பான உறுப்பு அதனால ரொம்ப அருமையாக கலிங்கத்துலாம் கூட அந்த வீரன் இறந்த பிறகு வருந்துகின்ற அந்த மனைவியார் அருமையான பல பாட்டுகளை பாடினார் அதில் பாடுகின்ற பொழுது பொருதடக்கை வாழ எங்கே மணிவார்பு எங்கே போர்முக புறங்கூடாத பருவயிரத் தோல் எங்கே என்று பைரவியை கேட்பாள் காண்மின் காணின் என்றெல்லாம் ஒரு பாட்டுகிறாள் தன்னுடைய கணவனை அப்படி தேடுகின்ற பொழுது உடல் உறுப்புகள் எல்லாம் சிதைந்து கிடக்கிறது அப்படி சிதைந்து கிடக்கின்ற பொழுது தன்னுடைய கணவனுடைய அந்த உறுப்புகள் எங்கே சிந்து கிடந்தது என்பதைப் பற்றி எண்ணுகின்ற பொழுது அருமையான பாட்டு பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் என்று சொல்லி பரணி பாடம் சொன்ன தக்கையா பரணி ஒட்டக்கூத்தர் பாடி இருந்தாலும் கூட ஜெயங்கொண்டா ரொம்ப சிறப்புன்னு அந்த காலத்துல யாரோ ஒருவர் சொல்லியிருக்க பரணிக்கோர் ஜெயங்கொண்டான் என்று அவர் பரணிக்கோர் ஜெயங்கொண்டாராக இருக்கின்ற பெரியவர் இந்த அருமையான பாடலை போர் முகத்தில் பருவ தோல் எங்கே எங்கே என்று என்னுடைய கணவனுடைய தோள்கள் எவ்வளவு பெரிய வீரன் வந்தாலும் எத்தனை பேர் அடிக்கு வந்தாலும் கூட அந்த புறங்கூடாத தோளாயிற்று என்று கருதுகிறார் போர் முகத்தில் எவர் வரினும் புறங்கோடாத பருவைரத் தோல் எங்கே எங்கே என்று வைரவியை மின் காண்மின் மின் என்றெல்லாம் இருக்கு ஆகவே இந்த மரபெல்லாம் நாம் காண்பதற்கு ஏதுவாக மலை மலிந்த தோள்வள்ள மானக் கஞ்சாரல் என்று சொன்ன இப்போ அவருடைய தோல் தான் ஏற்றுக்கொண்ட தொழிலுக்கேற்ப மிகச்சிறந்த தோளாக இருந்தது மலை போன்ற தோளான இனி வள்ளல் என்ற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறோம் அது என்ன வள்ளல் அதுதான் வரலாற்றில் காணப்போகிறது காண்போம் இந்த பெருமகனார் தோண்டிய பகுதி ஊர் தஞ்சாரூர் என்ற ஊர் கஞ்சாரூர் இன்னைக்கு வந்து நம்ம சொல்கின்ற பொழுது ஆனந்த தாண்டவபுரம் அது வைத்தியரன் கோயிலுக்கும் மயிலாடுதுறைக்கும் இடையில இருக்கு அது ஆனந்த தாண்டவபுரம் தமிழர்கள் ரொம்ப அருமையா நம்ம இவர் தான் சொன்னார் தமிழ்லேயே பேர் வைத்துக் கொண்டார் அவர் வேற அந்த காலத்து பருதி மாக்கலைங்க சூரிய நாராயண அவருடைய பெயர் அப்பா அமைச்சது அவர் அந்த காலத்தை தம் பெயரை மாத்தினார் சூரிய நாராயண சூரிய பருதி நாராயண மால் சாஸ்திரியார் கலைஞர் பரதிமாக கலைஞர் இந்த மாதிரி மொழிபெயர்ப்பை தனக்கு ஏற்படுத்திக் கொண்டு பல வரலாறு சின்ன வரலாறு எல்லாம் எழுதியிருக்கார் வடமொழி கலப்பு இதெல்லாம் வந்து அது எல்லாவற்றையும் நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டாலும் சிச்சில தன்னுடைய அறிவிலப்பட்டதை ரொம்ப அருமையா செஞ்சிருக்கிறார் அதற்கு அந்த அமைப்பு அது போல் எனவே வள்ளல் என்ப வரலாற்றால் நாம் காண இருக்கிறோம் இந்த ஆனந்த தாண்டவபுரம் என்ற ஒரு அருமையான ஊருக்கே அது ஆனந்த தாண்டவம் பெருமாள் ஆடுகின்ற தாண்டவம் ஆனந்த தாண்டவம் என்று நம்ம சொல்றோம் ஏனென்றால் எல்லாக்களும் ஆனந்தம் அடைவதற்கு ஏதுவாக அவன் இயற்றுகின்ற கூத்து ஆடுகின்ற அவன் கூத்து ஆடுவதால் தான் நாமெல்லாம் இந்த பேரானந்தத்தை பெறுகிறோம் அதனால்தான் மணிவாசகர் ஆட்கொண்டருடும் விளையாட்டில் பெருமானி நீ இந்த காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடிக்கொண்டிருக்கிறாயே இந்த விளையாட்டினாலே என்னென்ன ஆன்மாக்கள் பெறுகின்றன உய்வார்கள் உயும் வகை எல்லாம் உயிந்தொடிந்தோம் எத்தனையோ ஆன்மாக்கள் இந்த நம்முடைய திருநடத்தினாலே தான் பிறந்து வளர்ந்து வினையனை ஒழித்து பிறவியனை போக்கி சிறப்பெண்ணும் செம்பொருள் கண்டு அப்படி வந்தது உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் ஒய்ந்தொழிந்தோம் ஆனால் எங்கள் போன்றிருக்கிறவர்கள் இன்னும் மீண்டும் பிறந்து கொண்டிருக்கிறோம் அதனால உன்னுடைய அந்த ஆடல் கூத்தினை காட்டி எய்யாமல் காப்பா எம்பாவாய் என்று திருவம்பாவையில் ரொம்ப அருமையா போற போக்களை ரொம்ப அருமை அதனால் அந்த ஆனந்த கூத்துனா யாருக்குன்னா அவனுக்கு ஒரு ஆனந்தம் தனியா கிடையாது நம் போன்ற உயிரினங்கள் ஆனந்தப்படுவதற்காக தான் கூத்தி எடுத்துகிற அது ஆனந்த தாண்டோபுரம் என்ன பண்ணிட்டாங்க ஆனதாண்டோபுரம் அதனால இப்ப ஆனதாண்டோபுரம் தான் தெரியுமே தவிர ஆனந்த தாண்டோபுரம் தெரியாது அந்த ஊர் தான் இவருடைய ஊர் மேலாறு செஞ்சடை மேல் வைத்த வருதாம் விரும்பியது நூளாறு நன்குணர்வார் தாம் பாடும் நோண்மையது அந்த ஊருடைய சிறப்பை சொல்கிறவர் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் எல்லா கவிஞர்களும் நாடு நகர சிறப்பினை தொடக்கத்தில் சொல்லி சொல்லி ஆங்காங்கு சொல்லி இருப்பார் ஆனால் நம்முடைய செயற்குலார் பெருமான் தொடக்கத்தில் சொல்லி திரமையாது ஒவ்வொருவருடைய வரலாற்றினுடைய தொடக்கத்திலும் நாடு நகர சிறப்பை எண்ணி இருக்கிறார்கள் அது சிறிதாக இருக்கலாம் சற்று பெரிதாக இருக்கலாம் ஆனால் எண்ணியது எண்ணியதுதான் அப்படி செய்திருக்காரு அது ஒரு நமக்கு பெரிய வாய்ப்பு அந்த ஊர் இருக்கிற இப்ப சொல்ல போகிற அந்த ஊர் இருக்கிறேன் அந்த ஊர் யாரால் விரும்பப்படுவது பெருமானியே விரும்பி எழுந்திரொளி மேலாறு சஞ்சடைமியல் வைத்தவர் அந்த பெருமானியே விரும்பி எழுந்திரொளிப்பது அப்ப அதோட வேற என்ன இருக்கு வேற என்ன இருக்கு பெருமானியை விரும்பி எழுந்திரொளிப்பது சரி பெருமான் விரும்பி எழுந்திருக்கார் அது வந்து ஒரு காலையில எழுந்திருக்கார் ஆனா இப்ப நான் என்னன்னா நல்ல புலவர்களால் பாடப்படுகின்ற தன்மை வாய்ந்தனர் நூலாறு நன்குணர்வார் தாம் பாடும் நோன்மையது நல்ல புலவர் பெருமக்களால் இடைவிடாது போற்றப்படுகின்ற தன்மை வாய்ந்தது ஒரு காலத்து புலவரால் பாராட்டப்படுகின்றது மிக பெரும் சிறப்பாக இருந்த காலம் காரணம் தப்பா நினைச்சு நினைக்கக்கூடாது தப்பா நினைச்சாலும் சரி நான் என்ன பண்ணுவேன் அதுக்காக புலவர்கள் என்று சொன்னால் வெறும் நூலறிவு பெற்றவர்களாக இருந்தால் புலவர்கள் வாழ்த்து ஒன்றும் பயனற்றது பயன்படாது நூலறிவு பேசி நுழைவில் பிரிக என்று சொன்னார் அம்மையார் வெறும் நூலறிவு மட்டும் பேசிட்டு இந்த ஆன்மா கொஞ்சம் கூட பக்குவப்படாமல் இருந்து அவங்கள வெளியில போன்றார் வெளியிலே வேலை உனக்கு எந்த யூனிவர்சிட்டியா இருந்தா என்ன பட் அப்படி கண்டிச்சு பேசினா நம்ம அம்மா தான் காரைக்கால் அம்யார் நூலறிவு பேசி நுழையாமல் இருக்கிறவருடைய அந்த பாட்டு பாராட்டு பாராட்டல்ல நூலறிவு பேசி நுழைந்த திருவருள் சிந்தனையும் கலந்த உள்ள முடையிருக்காங்களே பாராட்டப்படுகின்ற ஊரது அதனால்தான் புலவர் பாடும் புகழுடையோர் விசிம்பின் மலவன் ஏவா வான ஊர்தி என்பது எய்துவை முடித்து புறநானூர் இந்த யார் தக்க புலவர்களால் பாராட்டப்படுகிறாரோ அவர்கள் இம்மையில் வாழ்வாங்கு வாழ்வதோடு கூட வானொலியும் தெய்வத்துள் வைக்கப்படுவர் அப்படிப்பட்ட பெருஞ்சறுப்பு பெறுவர் என்று சொல்லி புலவருபாடும் போலுடைய பாடும் போலவர் அப்படிப்பட்ட புலவர் சேர்க்கிறார் பொய்யடிமை இல்லாத புலவர் அது என்ன பொய்யடிமை இல்லாதவா என்னன்னு சொல்றாங்க அதெல்லாம் ரொம்ப அடிமையான அமைப்புகள் பொய்யடிமை இல்லாத என்ன பொய்யடிமே மெய்யடிமே கேட்டா சில பேரை அடிமை போல நம்ம கருதி ஆனா ஏமாத்துறதும் பொய்யடிமைதான் ஏமாத்துறது இங்க அப்படி அல்ல உலகத்தை உள்ள பொருட்களை இரண்டாக பேசிவிட்டார்கள் ஒன்று மெய்பொருள் இன்னொன்று பொய்பொருள் மெய்ப்பொருளாக இருப்பது எது இறைவன் ஒருவனே ஏனையத்துணும் பொய்பொருள் அப்போ இங்கே பொய்பொருளாக இருக்கிற இந்த உலகியல் இந்த ஒலியல் பொருளுக்கு அறிவைப்பட்டு பேசுகின்ற அது பொய்யடிமைப் பொருட்க ஆனால் நம்முடைய திருத்தொகையில் சொல்லப்படுகின்ற பொய்யடிமை இல்லாத புறவர் மெய்பொருளுக்கே அடிமை செய்வாரில்லை தவிர பொய்ப்பொருளுக்கு அடிமை செய்ய மாட்டாங்க பெரிய மகேந்திர பலவன் தான் சாம்ராஜ்யம் கூட்டணி இல்ல தனியாட்சி அழைக்கிறான் போகலையே நாம் யாருக்கும் கூடிய பொய்யடிமையில் அரசா கூப்பிட வந்துட்டேன் இதோ வந்துட்டேன் ஓடணும் ஓடலையே ஓடலையே நாம் யாருக்கும் கூடியல்லோம் அவன் கெஞ்சி கேட்டுக்கிட்டான் வேலை போன பொருள் சரி விட்டு வர்ற அது அப்படியே மணிவாசகர் தேவர்கோ அறியாத தேவதேவன் செடும் குடிகள் பயந்து காத்தழிக்குமற்றை மூவர் கோனாயின் என்ற முதல்வன் யார்க்கும் மூதாதை மாதாளும் பாகத்தந்தை யாவர்களோன் என்னையும் வந்து அடிமை யாமார்க்கும் எப்ப என்னுடைய பெருமானுடைய திருவுருள் எங்களுக்கு இருக்கோ அவனை அடிமை மற்ற பொய்ப்பொருளுக்கு யாவருக்கு அடிமை செய்ய மாட்டான் இதெல்லாம் வாங்கித்தான் பாரதியாரும் பாடினார் எவர்க்கும் ஏனி அடிமை செய்யோம் ஆனால் நல்ல ஆன்மீக உடைய ஆன்மா அது ஆன்மீகமுடைய ஆன்மா அதனால பரிபுற நனுக்கே அடிமை செய்து இந்த நாமார்க்கும் குடியல் உங்களுடைய என்ன முடிக்கிறார் கோமார்க்கே நாம் என்றும் எங்களுடைய பெருமானுடைய திருவடியில நான் மீளா ஆளாக இருந்து அடிமை செய்து கொண்டு வருவதனால நான் ஆம் குடியல்லோம் என்று சொன்னார் அந்த ஆதை அப்படியே வாங்கினார் வாங்கி பரிபுரணனுக்கே அடிமை செய்து வாழ்வோம் அதனால் நாங்க அடிமை செஞ்சது பா, கலப்பிரைக்கு செஞ்சோம் அப்புறம் பல்லவருக்கு செஞ்சோம் அல்லவா மூக்கவருக்கு செஞ்சோம் ஒருத்தர செஞ்சுட்டு போனோம் கடைசியா கம்பேனியா இருக்குன்னு செஞ்சோம் இனியாவது இந்த தமிழகம் எவனுக்கு அடிமை செய்யும் எவருக்கும் இனி அடிமை செய்யும் என்றுதான் பாடி வைத்தார் ஆன்மீக உணர்வு வைப்பதனாலே அப்படி செய்த பெரியவர் ஆதலால் எனவே பொய்யடிமை இல்லாத மெய்யடிமை என்று சொல்லும்போது பொய்ப்பொருளுக்கு அடிமை செய்யாத மெய்ப்பொருளுக்கே அடிமை செய்கின்றவர் அப்படிப்பட்ட புலவர்களால் பாடப்படும் பெருமை உடையது இந்த கஞ்சாரு என்று சொல்றது விரும்பி எழுந்தருள ஒரு சீர்மையுடையது இனி இறைவனுடைய திருக்கமுடைய புலர் பெருமக்களால் மிகச் சிறப்பாக பாடும் பெருமை உடையது என்று அருமையான நம்முடைய கஞ்சாருக்கு சேர்க்கலா பெருமாள் நீல் தட்பு ஆமா தட்பா இல்லையா அடுத்ததுல்ல கோலாறு தேன்பழிய கொழுங்கனியின் சாரொழுகும் காலாறு பயல் கரும்பின் கமல் சாரூர் கஞ்சாரு இனி வந்து இயற்கை அது எப்படிப்பட்ட இயற்கை வளம் கோலாறு தேன்பொழிய கொழுங்கனியின் சாரொழுகும் மரங்கள்ல பழுத்த பழங்கள் என்ன பண்ணுனா தாமே கனிந்து தாமா அப்படியே தேனா அது ஆனால் அப்படி வந்து ஆறாக பெருகி வருவாங்க ஆறாக பெருகி வருவாங்க இனி அது மட்டும் கரும்பு இருக்குது கரும்பு வந்து ஆறையில வைத்து உள்ள வைத்து கசைக்கு பிழிந்தா தான் தருவது அப்படி தருவது இல்ல இங்க இருக்கிற கரும்பு என்னன்னு கேட்டீங்கன்னா தாமே முதிர்ந்து வெடித்து அது வரைக்கும் யாரும் அறுவடை பண்ணல அத தாமே முதிர்ந்து தாமே வடித்து தாமே தேன சொல்லிதான் பழச்சாறு இன்னொரு பக்கம் கருப்பஞ்சாறு இரண்டும் கமல்சாரூர் கஞ்சாரு என்று சொல்லி கரும்பு திருவள்ளுவர் சொல்லி வச்சிருக்க திருவள்ளுவர் கரும்பு சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு கொல்ல பயன்படும் கீழ் சான்றவர்களெல்லாம் சொன்னாலே பயன்படுவாங்கன்னா சிலர் உதச்சாதான் கொடுப்பானு எது போல கரும்பு போல் கரும்பு வந்து என்ன பண்ற வெட்டி உள்ள அந்த மட்ட மண்ட சார கத்து அது மாதிரி சொல்ல பயன்படுவ சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் போற போக்குல திருவள்ளுவர் கண்ட கரும்பு எனவே இம்மாதிரியாக அந்த இயற்கை வளம் நிரம்பி என்று சொல்லி இந்த கஞ்சாறு அப்படிப்பட்ட வளமுடையது என்று சொல்லுகிறார் மேலும் சில பாலருக்கு நான் அவற்றை எல்லாம் விடுத்து நம்முடைய இதற்கு போகும் மனை சாலும் நிலையரத்தின் வழிவந்த வளம் பெருகும் வினைசாலும் உழவு தொழில் மிக்க பெரும் குடித்து வண்டி நல்ல வேளாண் மக்கள் விடாமல் தன்னுடைய அந்த ஏறினால் வருகின்ற செல்வத்தை பெருக்குவாரலாம் எனவே உழவு தொழில் மிகச் சிறப்பா இருந்த காலம் மனை சாலும் நீளையரத்தின் வழிவந்த வளம் பெருகும் அறத்தில் இருதரனாக பிரித்தவன் முடியத்திருக்குற அருமையாக முதலதிகாரம் கடல் வாழ்த்து இனி அந்த பெருமானால் நமக்கு வழங்கப்படுகின்ற அருள் எத்தனை வழங்கினாலும் மழை வளம் மிகச் சிறந்த வளம் அதனால் வான் சிறப்பு வைத்து அந்த வான் சிறப்பை வைத்த பிறகு அப்படிப்பட்ட இந்த வலத்தோடு வாடுகின்ற நமக்கு நல்ல அறங்களை சொல்ல வேண்டுமானால் அதிகாரமாக வைத்து அந்த நீர்த்தாறு சொல்லப்படுகின்ற சொல்லப்படுவோம் அரண்வழி அறுத்தலை அடுத்து வைத்து அந்த அறந்தான இருமகைப்படும் என்று கருதியவர் இல்லறம் தொடரம் என்று இல்லறத்தை அடுத்து வைத்து ரொம்ப அருமையான அமைத்துக் கொண்டு போகிறார் திருவள்ளுவர் அப்படி அமைத்துக் கொண்டிருக்கிறார் ஆகவேதான் அப்ப மனைசாலும் நிலையறம் என்று மங்களம் என்ப மனைமாட்சி மற்றதான் நன்கலம் நன்மக்கட் இதெல்லாம் சொன்னார்களே அது மாதிரி இந்த அறத்துல இல்லறத்தின்படி வந்த பெரியவர்கள் அங்கே நிரம்ப இருக்கிறார்களாம் அந்த ஊர்ல வழி வந்த வளம் பெருகும் உழவு தொழில் அதாவது இந்த தான் ரொம்ப அருமையம் அதனால பாரதியும் விடாம உடலுக்கும் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டு களி திருப்போரை செய்வோம் என்று சொன்னார் அப்ப உழவும் ஒரு தொழிலாயினும் ஏனைய தொழிலும் அது சிறந்ததாதினாலே உழவினை தனிப்பிரித்து உழவும் என்றும் தொழிலும் என்று பிரித்தார் பரிமேலராயின் அம்மா உழவும் ஒரு தொழில் அடங்கும் அல்லவா ஏன் உழவுக்கும் தொழிலுக்கும் பரிமேலர் ஒரு கால் பாரதியாரை கொடுக்க வேண்டியிருந்தார் தொழிலில் சிறந்தது உழவாதலே அதனை பிரித்தும் கூறினார் அவ்வளவு பிரித்தும் கூறினார் தொழிலும் சொன்னாலே அமையும் உழவை பிரித்து அதன் சிறப்பு நோக்கி உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் வீணில் உண்டுகளித்திருப்போர் எந்த நிச்சயம் அப்படிப்பட்டவர்கள் காரணம் வழிவடியாக உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் உழைவினார் கைமடங்கின் இல்லை யாவதும் வெடிவதும் விட்டென்று பார்க்க ஞானிகள் கூட உழவினை அடிப்படையில் ஏன்னு கேட்டா அவர்களுக்கு ஒரு வழி வருகின்ற ஞான வழிபாட்டுக்கும் அவர்களுக்கு ஒரு படி வருகின்ற பசிக்கு அந்த உணவு தருவதும் எது இந்த உழவு அல்லவா ஞானிகள் கூட உழவினை நாம் என்ன வேண்டும் என்றெல்லாம் சொல்லி ரொம்ப அருமையா உழவுங்கிற ஒரு அதிகாரத்தை பாடி வச்சார் பாடினது பயனே இல்லாம போயிச்சு ஏன் உழவே நசித்து விட்டது மண்ணும் நசித்து போச்சு நீர் வளமும் இல்ல தொழில் வளமும் இல்ல அதனால யாருக்கு போகுது போவா ஏ அண்ணே என்னே ஒரு அண்ணனும் இல்ல எல்லா அண்ணனும் வீட்டுல உட்காந்து போயே எனவே ஆனா அந்த காலத்துல அந்த தொழில் மிக சிறப்பாக பெண் மக்கள் ரொம்ப நிம்மதியா இருக்கிறாங்கன்னா அந்த நாடு மிக சிறந்த நாடுன்னு ஏன்னு கேட்டா அந்த வீட்டுல இருக்கிற பெண்கள் நல்ல மகிழ்ச்சியா இருக்காங்கன்னா அந்த வீடு ரொம்ப வளமா இருக்கு அப்ப ஒவ்வொரு வீடும் வளமா இருக்குன்னா நாடு தானா வளமா இருக்குது அதனால பெண்பாள அருமையா விளையாடிட்டு இருப்பாங்க நடமாடுவார்கள் நடமாடிக்கொண்டிருப்பாங்க காரணம் மகிழ்ச்சி மீதுருவினாலும் நமக்கு இருக்கிற எந்த கவலையும் இல்லாமல் இருப்பதனால அதனால அப்படிப்பட்டவர்களெல்லாம் நடமாட நடும் புகழ் மூழவம் கணிசாருமிடை வீதி கஞ்சாறு விளங்கியதால் அப்படிப்பட்ட ஊர் அந்த ஊராக சிறப்பாக இருந்தது அங்கே அப்பதியில் குலப்பதியாய் அரசர் சேனாபதியாம் செப்பவரும் குடிவிலங்கிரு அவதாரம் செய்தார் சேனாதிபதி குடும்பத்திலே பிறந்தவர் தானி தலைவர் தானே அதிபதினா தலைவர் தானி தலைவன் என்று அருமையா சொல் அப்படி தானி தலைவராக இருந்தவர் செப்பவரும் குடிவிளங்கத்திரு அவதாரம் செய்தார் மெய்ப்பொருளை அறிந்துணர்ந்தார் ஆனால் யார் எந்த சூழலும் மேற்கொண்டிருந்தாலும் பக்திக்கு அதுக்கும் ஒன்னும் இடையூறு இல்லை